ஸ்ரீகுருப்போ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் நாம் ஸ்ராத்தங்கிற தலப்பில் வரிசையாக நம்முடைய பிதர்களை உத்தேசித்து செய்யக்கூடியதான பிதகர்மாக்களுடைய பெருமைகளை வரிசையாக பார்த்துன்னு வரோம் அதிலே முதல்ல ஒவ்வொரு ஜீவனுடைய கதாகதி அப்படிங்கிறது விஷயமாக நம்முடைய புராணங்கள் நிறைய காண்பிக்கிறது அதை முதல்ல நாம் விரிவாக தெரிஞ்சுண்டு அதற்கு பிறகு நாம் இந்த பண்ணக்கூடியதான ஸ்ராத்தங்கள் பிதற்களை எப்படி போய் சேர்றது அப்படிங்கிறத விரிவாக நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் அதிலே ஒவ்வொரு ஜீவனுடைய ஆயுஷானது அவனவன் செய்யக்கூடியதான கர்மாக்களினாலே தீர்மானிக்கப்படுறது அப்படின்னு மகர்ஷிகள் சொல்கிறான் கர்மாக்கள் தான் தீர்மானிக்கிறது அவனுடைய ஆயுஷை கிரகங்கள் அவன் பிறக்கிற பொழுதே ஒரு வயசை நிர்ணயம் பண்ணி வைக்கிறது பிறகு அவன் செய்யக்கூடியதான புண்ணிய பாபங்களுக்கு தகுந்தார் போல அவனுடைய ஆயுஷானது தீர்மானமாகுது அப்படி ஆயுஷு மாறுமா அப்படின்னா அதற்கெல்லாம் நமக்கு புராணம்தான் உதாகரணம் ஆயுஷை விருத்தி பண்ணின்றவாருடைய சரித்திரங்களும் நிறைய இருக்குது ஆயுஷை குறைச்சின்றவாருடைய சரித்திரங்களும் நாம் நிறைய பார்க்குறோம் புராணங்களில் அப்படி தீர்காயுஷாக வாழணும் அதுதான் நமக்கு லட்சியமாக வச்சுக்கணும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லட்சியம் வச்சுட்டுருப்போம் கேட்டால் சொல்லுவோம் ஒவ்வொருத்தரையும் உங்களுக்கு என்ன லட்சியம் அப்படின்னு கேட்டால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்லுவோம் நிறைய பணம் சம்பாதிக்கணும் அதுதான் என்னுடைய லட்சியம் அப்படின்னு சொல்கிறவாலும் உண்டு அல்லது ஒரு பெரிய போஸ்டில் இருக்கணும் அதுதான் என்னுடைய லட்சியம் அப்படின்னு சொல்கிறவாலும் உண்டு ஆனால் இதெல்லாம் லட்சியமாக அலட்சியமானு நமக்கு தெரியாது அப்படிங்கிறதுனால தான் வேதமே நமக்கு சொல்லி கொடுக்குறது குழந்தைக்கு எப்படி தாயார் சொல்லிக் கொடுப்பாலோ அதுபோல் நமக்கு சொல்லிக் கொடுக்குறது இதெல்லாம் நீ லட்சியமாக வச்சுக்கணும் அப்படின்னு வேதமே நமக்கு சொல்லிக் கொடுக்குறது ஆகையினாலே தான் வேதத்தை நாம் தாயார்னு சொல்கிறோம் வேத மாதான்னு சொல்கிறோமே காரணம் என்னென்னா நாம் எப்படி வாழணும் எதை நாம் லட்சியமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு வேதமே நமக்கு சொல்லி கொடுக்குறது அதை நமக்கு மகர்ஷிகள் விரிவாக நமக்கு எடுத்து கொடுத்துருக்கா நாம் செய்யக்கூடியதான சம்ஸ்காரங்கள்னு ஜாத்தகர்மாலேருந்து ஆரம்பமாகிறது ஒவ்வொருத்தருக்கும் பிறந்த உடனே அதுக்கெல்லாமே என்ன சங்கல்பம் அப்படின்னா நட்சத்திரே ராச் ஜாத்தஸ்ய ஆயுஷியாபிவிருத்தியர்த்தம் ஜாத்தகர்மகர்மனா சம்ஸ்கரிஷியாமி ஆயுஷியாபிவிருத்தியர்த்தம் நாமதாசியாவகே இப்படி எல்லோத்துக்குமே ஆயுஷியாபிவிருத்தியர்த்தம் அப்படின்னு தான் நான் சங்கல்பத்தில் சொல்கிறோம் அப்படி இந்த கர்மாக்களுக்கெல்லாம் என்ன பலம் அப்படின்னா ஆயுஷ் விருத்தி தான் பலம் அப்படி தீர்காயுஷாக வாழணும் அதுதான் நம்முடைய லட்சியமாக வச்சுக்கணும் அப்படி குழந்த பிறந்தா அப்தபூர்த்தின்னு பண்ணுறோம் ஆயுஷஹஹோமே பண்ணுறோம் அந்த ஆயுஷ ஹோமமே எதிர்க்காக அப்படின்னா தீர்காயுஷாக வாழறதுக்கு தான் அப்படின்னு நமக்கு ரிஷிகள் காண்பிக்கிறார் போதாயனருங்கிற மகரிஷி சொல்கிற பொழுது ஆயுஷா அபிவிருத்தையே சம்வத்சரே சம்வத்சரே ஷட்ஸு ஷட்ஸு மாசேஷு ருஷு ருத்துஷு மாசி மாசி ஜென்மநிரேவா அப்படின்னு காண்பிக்கிறார் போதாயனர் ஆயுஷாம் அபிவிருத்தையே தீர்காயுஷாக வாழறதுக்காக இந்த ஆயுஷ ஹோமத்தை பண்ணு அப்படின்னு சொல்கிற அந்த ஆயுஷ ஹோமங்கள் ஆன பிறகு ஆயுஷஹஹோமம் பண்ணி ஒவ்வொரு ஆகுத்தையும் அக்னியில் ஹோமம் பண்ணிவிட்டோ அந்த ஹோமம் மிச்சம் நெய்ய ஒரு கிண்ணத்தில் சேர்த்துட்டே வரணும் அதற்கு பேர் அப்படி சேர்த்து நெய்யை சேர்த்து வச்சுண்டு அதில் அன்னத்தை கலந்து ஆஜுரசி விஸ்வாஜுரசி சர்வாஜு சர்வமாஜுரசி சர்வம் மா ஆஜு பூஜாத் சர்வமாஜுர்கேஷம் அப்படின்னு சொல்லி அந்த அன்னத்தை நீ கலந்த அன்னத்தை எடுத்துக்கணும் சாப்பிடணும் குழந்தைக்கி ஊட்டுறது அப்படி எடுத்துட்டால் ஆயுஷு ரொம்ப விருத்தியாகிறது அப்படின்னு போதாயனர் காண்பிக்கிறார் போதாயனர் தர்மசூத்திரத்தில் சொல்கிற பொழுது ஒரு தடவை ஆயுஷஹஹோமம் பண்ணினால் மூணு வருஷம் ஆயுஷு விருத்தி ஆறுது அப்படின்னு காண்பிக்கிறார் ஒரு தடவை ஆயுஷஹோமம் அணினால் மூணு வருஷம் ஆயுஷு விருத்தி ஒரு முப்பது வருஷம் ஆயுஷஹோமம் பண்ணினால் எவ்வளோ வயசு விரத்தி ஆகும் அப்படி நான் தீர்காயுஷாக அதற்காகத்தான் நமக்கு ரிஷிகள் இது மாதிரி கர்மாக்கள்லாம் நமக்கு கொடுத்துருக்கா ஏன்னா இந்த மனுஷ மனுஷென்மாங்கிறது திரும்ப கிடைக்காது நாம் எவ்வளோ வருஷ காலம் சௌக்கியமாக நிம்மதியாக வாழ முடியுமோ அத்தனை வருஷ காலம் நாம் ஆரோக்கியமாக வாழணும் நாம் வாழ்க்கையே பயனுள்ளதாக ஆக்கிக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இது மாதிரி கர்மாக்கள்லாம் ரிஷிகள் நமக்கு சொல்லியிருக்கா அப்படி தீர்க்காயுஷாக வாழணும் அப்படி வாழ்ந்த பிறகு ஒவ்வொரு ஜீவனும் எங்கே போகிறான் அப்படின்னா அதற்குத்தான் நமக்கு கருட புராணம் காட்டுறது கருட புராணம் எப்படி ஆரம்பமாகிறது அப்படின்னா பகவான் வைகுண்டத்தில் அப்படி சயனி சென்றிருக்கார் கருடசுவாமி அப்படி லோகங்களை பூரா சஞ்சாரம் பண்ணிட்டு வர பூலோகம் பூரா சுத்திண்டு திரும்ப வைகுண்டத்துக்கு வந்து சேர்ந்தார் அப்போது பகவான் முழிச்சுண்டு பார்த்தால் கருடசுவாமி வந்தார் வந்து நமஸ்காரம் பண்ணி பகவானை பார்த்தார் பகவானை வரட்ட விசாரித்தார் என்ன கருடா சௌக்கியமாக இருக்கியா இங்கே போய்ட்டு வர உன்னுடைய முகத்தை பார்த்தா ரொம்ப வாடின மாதிரி இருக்கு என்ன காரணம்னு கேட்ட அப்போது கருடசுவாமி பகவானை பார்த்து கேட்கிறார் என்ன கேட்குறாருன்னா தவப்பிரசாதாத் வைகுண்டா திரைலோக்கியம் சச்சராச்சரம் மயா விலோக்கித்தம் சர்வம் ஜெகஸ்தாவர ஜங்கமம் பூர்லோகர்வலோகா பிரச்சுர சர்வன்ஷு மானுஷம் சர்வூத்தம் முக்தி முகாலம் சுபம் அத்த சுத்தினோக்கோத்தோ நவிஷிய அப்படின்னு ஆரம்பிக்கிறார் கருடஸ்வாமி கிருஷ்ணா உன்னுடைய அனுகிரகத்தினால எல்லா லோகங்களையும் நான் சுற்றி வந்தேன் இந்த சுத்தி வந்ததில் எனக்கு என்ன தெரிஞ்சது அப்படின்னா எல்லா லோகங்களை காட்டிலும் இந்த பூலோகம்ங்கிறது ரொம்ப சிறப்பு அப்படின்னு தெரிஞ்சின்றேன் அதுலேயும் எல்லா பிறவிகளை காட்டிலும் இந்த மனு மனித பிறவிங்கிறது ரொம்ப ரொம்ப அரிதுங்கிறதையும் நான் அதை உணர்ந்தண்டேன் ஆகையினாலே இந்த மனுஷென்மாங்கிறது ரொம்ப கிடைக்காது பூலோகத்தில் பிறக்கக்கூடியதான வாய்ப்பு ந பூத்தோ நபவிஷ்ய நிச்சயமாக இதுக்கு முன்னாடி அடைஞ்சிருக்க மாட்டோம் இதற்கப்புறம் அடைய போகிறதில்லை அப்படிப்பட்ட உயர்ந்த லோக்கம் அது அப்படிங்கிறத நான் தெரிஞ்சிருந்தேன் அதில் எனக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது அதை நான் அதனால் நான் கேட்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு அந்த சந்தேகங்களை கேட்க ஆரம்பிக்கிறார் பகவான்கிட்ட கருடசுவாமி என்ன கேட்டாருங்கிறத அடுத்தடுத்த உபன்யாசங்கள்லே பார்ப்போம்